அல்லாஹின் தூதர் செல்லாஹோ அணிஹி மசல்லம் அவர்கள் கூறினார்கள் உங்களிடம் பெண்கள் இரவில் பள்ளிவாசலுக்கு செல்ல அனுமதி கோரினால் அவர்களுக்கு அனுமதி வழங்குங்கள் இதை அப்துல்லாஹின் உமர் அதி அல்லாஹ் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்